வணக்கம் நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கியா சீராக செலவு செய்து பணத்தை சேமித்து வை அப்படி சேமித்து வைப்பதே சிறந்த வருமானமாகும் ஆம் சீராக செலவு செய்து பணத்தை சேமித்து வை அப்படி சேமித்து வைப்பதே சிறந்த வருமானமாகும் என்கிறார் எட்மண்ட் பார்க் நன்றி வணக்கம்